வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்து விஜயான ஒரு குட்டி வேடிக்கையான நாட்டுப்புற கதையை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல குப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் ஒரு அவன் வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது தரையில ஒரு ஐம்பது ரூபாய் நோட்டு கிடைக்கிறத பார்த்தான் அந்த ஐம்பது ரூபாய் நோட்டை எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டு நடந்து வந்தவன் ஒரு மரத்தடியில ஒரு ஆள் கோழி குஞ்சுகளை எடுத்துட்டு இருக்கிறத பார்த்தான் அந்த கோழி குஞ்சுகள் ஒவ்வொன்றும் பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லவும் அந்த ஐம்பது ரூபாய் நோட்டை கொடுத்து அஞ்சு கோழி குஞ்சுகளை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தான் கொண்டு வந்து அதுங்களுக்கு கொஞ்சம் அரிசியை போட்டு மேய விட்டான் மேய விட்டுட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னா இந்த அஞ்சு கோழி குஞ்சுகளும் வளர்ந்து பெருசானதும் நிறைய முட்டைகள் இடும் அந்த முட்டைகள் எல்லாம் பொறிக்க வச்சேன்னா எனக்கு நூற்றுக்கணக்கான கோழி குஞ்சிகள் கிடைக்கும் அந்த கோழி குஞ்சுகளையெல்லாம் வளர்த்து பெரிய கோழி ஆக்கின எனக்கு நிறைய காசு கிடைக்கும் அந்த கோழிகளை எல்லாம் வித்துட்டு ஒரு ஆடு வாங்குவேன் அந்த ஆடு வந்து குறைஞ்சது போடும் அந்த ரெண்டு குட்டியும் வளர்ந்து பெருசானதும் ஒவ்வொன்னும் ரெண்டு ரெண்டு குட்டிகள் போட்டு நாலு குட்டிகள் அப்போ என்கிட்ட நிறைய ஆடுகள் இருக்கும் அந்த ஆடுகள் எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு பசு வாங்குவேன் அந்த பசுமாடு கொஞ்ச நாள்ல ஒரு கண்ணுக்குட்டி போடும் அந்த கண்ணுக்குட்டியும் வளர்ந்து பெரிய பசுவான பிறகு ரெண்டும் சேர்ந்து ரெண்டு கண்ணுக்குட்டி போடும் இப்படி போக போக எங்கிட்ட வந்து நிறைய மாடுகள் வந்துடும் நிறைய பால் கறந்து அதெல்லாம் நான் விற்பனை பண்ணுவேன் விற்பனை பண்ணும்போது எனக்கு நிறைய காசு கிடைக்கும் நான் பெரிய வீடு கட்டுவேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அவனுடைய மனைவி சொன்னால் இவ்வளோ பசுமாடு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நிறைய பால் இருக்கும் இல்லையா அதில் நிறைய பாலை தயிராக்குவேன் தயிராக்கி அந்த தயிர் எல்லாம் கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பேன் வெண்ணெய் எடுத்து அதில் நெய் உருக வச்சு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட நான் கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும் குப்பனுக்கு கோபம் வந்துருச்சு ஏன் வீட்டில் வளர்ந்த பசு மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை எப்படி நீ உங்கள் வீட்டில் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அவனுடைய மனைவி சொன்னால் ஏன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லவும் குப்பனுக்கு கோபம் வந்து அதை எப்படி என்னுடைய இருக்கக்கூடிய நெய்யை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மனைவியை அடிக்க ஆரம்பித்தான் இதை பார்த்ததும் பக்கத்து வீட்டில் இருந்த சுப்பன் வந்தான் அவன் வந்து கேட்டான் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கவும் இந்த மாதிரி என் வீட்டில் பசுமாடு இருக்கு அந்த பசுமாடு கறக்கக்கூடிய பாலில் இருந்து உருவாக்கக்கூடிய நெய்யை இவனுடைய அம்மா அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுப்பாலாம் அப்படின்னு சொல்லவும் சுப்பன் என்ன நடந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கீழே கிடந்த ஒரு பெரிய கம்பு எடுத்து குப்பனை அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் குப்பன் ஏண்டா என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்கவும் சுப்பன் சொன்னா உன்னுடைய மாடுகள் எல்லாம் என்னுடைய தோட்டத்துல நாசமாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லவும் குப்பன் சொன்னா என்கிட்ட மாடுகளே இல்லையே அப்படின்னா அப்பதான் சுப்பன் சொன்னா உங்ககிட்ட மாடுகளே இல்லாதப்போ உன்னுடைய மனைவி எப்படி அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் நெய்ய குடுக்க முடியும் அப்படின்னு கேட்கவும் குப்பனுக்கு தன்னுடைய முட்டாள்தனம் புரிஞ்சது அஞ்சு அஞ்சு கோழி குஞ்சை வச்சுக்கிட்டு அதை வச்சு ஆடு வாங்குறது மாடு வாங்குறது மாளிகை கட்டுறது மட்டுமில்லாம அடிச்சது எவ்வளவு தப்பு அப்படின்னு புரிஞ்சுகிட்டான் வீண் வாக்குவாதங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு வேடிக்கையான கதையை சொல்லி இருக்காங்க சரி நேயர்களே